வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செஞ்சில்குமார் இன்று ஜூன் பத்தொன்பது இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சில் மஞ்சள் அடையாளம் இல்லாமல் பொதுவெளியில் திரியும் அனைத்து யூதர்களும் தண்டம் செலுத்த வேண்டும் என ஒன்பதாம் லூயி மன்னர் கட்டளையிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மெக்சிகோவின் முதலாம் மேக்ஸிமிலியன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சுட்டுக் கொள்ளப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமெரிக்காவில் வாஷிங்டனில் முதல் தடவையாக தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் எட்டு மணி நேர வேலை திட்டம் அறிமுகமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் சண்டை இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அமெரிக்காவின் அணுவாயுத ரகசியங்களை சோவியத் ஒன்றியத்துக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஜூலியஸ் மற்றும் எத்தல் ரோசன்பெர்க் என்ற யூத தம்பதிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குவைத் ஐக்கிய ராஜ்யம் யுனைடெட் கிங்டம் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலையை அறிவித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனாவின் சிசு என்ற பகுதியில் பத்தாயிரம் பொதுமக்களும் பத்தாயிரம் போலீசாரும் மோதிக்கொண்ட மிகப்பெரிய கலவரம் மூண்டது உள்ளூர் தலைவர் ஒருவரின் மரணத்தை அடுத்து இந்த கலவரம் ஏற்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஐநூத்தி குரு ஹர்கோவிந்த் ஆறாவது சீக்கிய குரு இவர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிளைஸ் பாஸ்கல் பிரான்ஸ் கணிதவியலாளர் மற்றும் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டட்லி சேனநாயக்கர் இலங்கையின் இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே நடராஜா இலங்கை குற்றவியல் சட்ட அறிஞர் ஆயிரத்தி ஆண்டு ப கிரிட்டினமூர்த்தி இந்திய திராவிட மொழியியல் ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக சிங்கப்பூர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆங் சாங் சூச்சி நோபல் பரிசு பெற்ற மியன்மார் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மா சந்திரமூர்த்தி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சல்மான் ருஷ்டி இந்திய ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வித்யாதேவி பண்டாரி நேபாளத்தின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ராகுல் காந்தி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாகை ஸ்ரீராம் தமிழக கர்நாடக இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காஜல் அகர்வால் இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஈரான் அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க யோக சங்கரி இலங்கை போராளி மற்றும் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுரதா தமிழக கவிஞர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ராபின் மெக்லாசன் ஆங்கிலேய தமிழறிஞர் கிரேக்க செவ்வியல் அறிஞர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குமர குருபரன் தமிழக கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் ட்ரினிடாட் அண்ட் டொபோ நாட்டில் தொழிலாளர் தினம் என்று